தப்போ பாம் வீத்தரா முப்பே विधीयते தப்போ विधीयते ஆசிரியர் எ உடனே என்ன சொல்ல போறேன் யாருக்காக சொல்ல போறேன் எதுக்காக சொல்ல போறேங்கிறத சொல்லிவிடுற முதல்ல எடுத்த உடனேயே என்ன சொல்ல போகிறேன் விஷயம் என்ன நான் என்ன பேச போறேன் யாருக்காக பேச போறேன் நான் சொல்றது யாருக்கு புரியும் யாருக்கு புரியுங்கிறத விட யாருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் என்ன பிரயோஜனத்தை கொடுக்கும் சில பேருக்கு புரியும் ஆனா பெனிஃபிட் வராது விஷயம் புரியும் ஆனா அதோட பிரயோஜனம் கிடைக்காது கிடைக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்குள்ள தகுதி இல்லாதனா படிக்கும்போது உங்களுக்கு புரிய போறது அது ஆக என்ன சொல்ல போறேன் யாருக்காக சொல்ல போறேன் எதுக்காக சொல்ல எதுக்காக சொல்ல சாதாரணமா ஒரு புஸ்தகம் தொடங்குறதா இருந்தா கடவுளை வணங்கி தொடங்குற வழக்கம் கடவுளையோ குருவையோ வணங்கி தொடங்கிறது வழக்கம் ஆனா இந்த புஸ்தகத்துல அப்படி இல்லை முதல்ல எடுத்த உடனே கடவுள் வணக்கம் குரு வணக்கம் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படி இல்லைன்னா அந்த புஸ்தகம் படிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் எந்த புஸ்தகத்துல கடவுள் வணக்கமோ குரு வணக்கமோ இதெல்லாம் சொல்லலையோ அந்த புஸ்தகத்தை படிக்க கூடாது அப்படின்னா இந்த புஸ்தகத்தை ஏன் ஆரம்பிச்சீங்க சுவாமி கேள்விமா இருக்கு இதுதான் கேக்குறது என்ன உங்களுக்கு இன்னும் பொழுதா போகலை அப்படின்னா அது கேட்கணும் அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு சில புத்தகம் இப்ப சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரம் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்திலயும் பாருங்க கடவுள் வாழ்த்து கடவுள் வணக்கமோ குரு வணக்கமோ ஒண்ணுமே இல்லாம மொட்டையா நேரடியா ஆரம்பிச்சுட்ட அதை ஏதாவது நியாயப்படுத்தும் ஜஸ்டிபை பண்றதுங்கிறவ இல்ல அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும் அது ப்ராப்பரா இருக்கணும் நியாயமா இருக்கணும் சும்மா அந்நியமா சமாளிக்க முடியாது நியாயப்படுத்தணும் அந்த நியாயப்படுத்துறதுக்கும் ஒரு நியாயம் இருக்கு ஓஹோ அப்படி சொன்னா அந்த நியாயத்தை ஒத்துக்கிறோம் சங்கராச்சரர் பிரம்மசூத்திரம் ஆரம்பிச்சிரு எழுதிருக்கார் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி வியாக்கியானம் பண்ற போது இன்று முகவர் எழுதுறார் ஆதிசங்கரர் அதுலயும் கடவுள் வணக்கமும் குரு வணக்கமும் ஒண்ணுமே இல்லை ஆனா அப்படி சங்கராச்சாரர் எழுதாதவரும் இல்லை நிறைய இடங்கள்ல எழுதவும் செஞ்சிருக்கார் தைத்திரிய உபநிஷத்தெல்லாம் ஆரம்பிக்கிற போது பார்த்தா அப்படி ஒரு பணிவு வணக்கத்தோட ஆரம்பிச்சிருக்க மாண்டிய உபநிஷத்தா இருக்கட்டும் எங்க பல புஸ்தகங்கள்ல பார்த்தோம்னா விளக்க ஆரம்பிக்கிற போது ரொம்ப சொல்லியிருக்க சில இடங்கள்ல எழுதுறது நம்ம என்ன சொல்ற அதுக்கு என்ன சொல்றாங்க எப்பவுமே கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புஸ்தகத்தை எழுதுற போது கடவுளை ஸ்பெஷலா நினைக்கணும்னு ஒன்னு அவசியம் கிடையாது அப்படி ஒரு நியாயம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு மங்களா தனோஹரி அப்படி ஒரு ஸ்லோகம் சர்வதா சர்வ காரிய சர்வதானா எப்பொழுதும் சர்வ எல்லா காரியங்களிலும் அமங்களம் அவர்களுக்கு ஒருபொழுது அமங்கலமே கிடையவே கிடையாது யாருக்குனா எவர்களுடைய ஹிருதி இருக்கின்ற மங்களாயத்தனோ ஹரிகி மங்களத்துக்கு இருப்பிடமான இறைவன் யாருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கிறானோ இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்க தான் தாழ்வாழ்க அப்படி இருக்குவாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோகமா இருக்கு ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயி சர்வதா ரெண்டாவது முதல்ல போட்டுக்கணும் எல்லாம் உட்காந்து நிறைய வேலை பண்ணணும் ஏஷாம் ஹிருதி மங்களாயனோ ஹரி சர்வதா சர்வ காரியேஷு மங்களம் ரீ அரேஞ்ச் நல்லா தான் இருக்கு ஆனா வழக்கம் அப்படி யார் எவர்களுடைய ஹிருதயத்தில் மங்களத்தின் இருப்பிடமான இறைவன் இருக்கிறாரோ அவர்களுக்கு எப்பொழுதும் எந்த காரியங்களிலும் அவங்களம் என்பது இல்லவே இல்லை ஆகையினால மங்கள ஸ்லோகம் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி திருவள்ளுவர் கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற் உலகங்கிறது மங்கள ஸ்லோகம் இறைவனை நினைச்சுதான் தொடங்குற அது இன்னொரு இன்னொரு நியாயம் இருக்கு தபோபிக தபஸ்ங்கிற பதம் இருக்கு இந்த தபஸ்ங்கிறதே இறைவனை குறிக்கிற ஒரு சொல்லாக எடுத்து தபோபிகி அப்படின்னு சொன்னதுனாலேயே இந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே அது அடங்கி இருக்கு இறைவனை பத்தின கருத்து உள்ளுக்குள்ள அதுல இருக்கு அத நாம புரிஞ்சுக்கணும் தபுங்கிறதுக்கு தப்போ எப்படி கொண்டு வரும் பாருங்கிறதுக்கே பிரம்மம்னு அர்த்தம் இருக்கு தபாங்கிற சொல்ல சொன்னத்துனாலேயே கடவுளை நினைந்ததாக பிரம்மம்னா கடவுள் ஆண்டவன் ஆஹா அந்த நினைச்சாச்சு என்ன அவர் சொல்ற தபசா பிரம்ம விஜய் தபோ பிரம்மே தி தபா பிரம்ம அப்படின்னு வேதமே சொல்லுகிறது ஆகையினால தபோங்கிற சப்தத்தை சொன்னதுனாலே தபஸ்ங்கிற சப்தத்தை சொன்னத்தினாலேயே கடவுளை கிணைத்ததாக ஆயிடு என்ன பண்ண புரிஞ்சுது உங்களுக்கு என்ன சொல்லி ரெண்டு சொன்னேன் மங்கள சுலோகம் சொல்லாட்டாலும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஞாயம் இன்னொரு நியாயம் என்ன தபஸ் சொன்னத்துனாலேயே கடவுளை சொல்லியாச்சு சரி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் ஆத்மபோதோ விதீயத்தே விதீயத்தை உபதேசிக்கப்படுகிறது என்ன உபதேசிக்கப்படுகிறது ஆத்ம போதா உபதே ஆத்மபோதம் போதம்னா ஞானம் அறிவு இதுல இருந்தா சொல்றோம் புத்தின் புத்தி போதம் எல்லாம் ஒண்ணுதான் புத்தின்னா எந்த எதுல எதுல போதம் ஏற்படுறதோ அது புத்தி அறிவுக்கு அறிவு எதில் உண்டாகிறதோ அதை புத்தின்னு சொல்றோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்ற அந்த அர்த்தம் வேற இப்ப நமக்கு புத்தியில அந்த என்னது டிஸ்கிரிமினேட்டிவ் பவர்னு சொல்றான்னு இல்லையா பகுத்தறியும் ஆற்றல் இருக்கே நம்ம கிட்ட ஒன்னு இருக்கு நம்ம மனசுக்குள்ள உடம்புக்குள்ள மனசுக்குள்ள ஒன்னு இருக்கு எல்லாத்தையும் சக்தி இருக்கு அதுக்கு பேரு புத்தின்னு பேரு அதனால ஏற்படுறது என்னது புத்தியில்தானே அறிவு உண்டாகிறது நான் சொல்றதெல்லாம் நீங்க புத்தியோட கேட்கிறேன்னு நினைக்கிறேன் அப்ப உங்களுக்கு என்ன ஏற்படுறது அறிவு உண்டாது படிக்க படிக்க என்ன இரு அறிவு ஏற்படு ஆக ஆத்மபோதோ ஆத்மாவை பற்றிய ஞானம் உபதேசிக்கப்படுகிறது நான் இதை திரும்ப ரீ பண்ணுவேன் நான் சொல்ற முறைய கவனிச்சுட்டே வாங்கு நான் எப்படி சொல்றேங்கிறத பார்த்துட்டே இருக்கணும் ஸ்லோகத்தை எப்படி அர்த்தம் பண்றேன் ஆத்ம போதோ விஜயதே உபதேசிக்கப்படுகிறது ஆத்ம உபதேசிக்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சுவாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் இது வந்து வேதாந்த பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொன்னேன் வேதாந்த பிரகரண கிரந்தம்னா வேதாந்தத்தினுடைய ஒரு சார்பு நூல் சொன்னேன் வேதாந்தத்துக்கு விஷயம் என்ன வேதாந்தத்துக்கு விஷயம் வந்து பிரம்மம்னு சொன்னீங்க இங்க வந்து ஆத்மாவை பத்தின அறிவை கொடுக்குறேங்கிறாரு இது என்னது புரியலையே ஆத்மாவை பத்தின அறிவுங்கிறீங்க பிரம்மத்தை பத்தின அறிவா ஆத்மாவை பத்தின அறிவா இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோம் பிரம்மா ஆே படி புரிய நானும் புரிய வைக்கணும் நீங்களும் புரிஞ்சுக்கணும் ஆத்மபோதோ விதியா ஆத்மா அறிவு கிடைக்கிறது சொல்லி கொஞ்ச நேரம் பிரம்ம ஜானம் நீங்க இப்ப போய் ஆத்மா ஆத்ம ஜானம்ங்கிறீங்களே அப்படின்னா அத்வை நம்ம வேதாந்த சித்தாந்தத்துல ஆத்ம ஜானமும் பிரம்மானமும் ஒண்ணுதான் இது நிறைய நுணுக்கமா நிறைய படிக்க போறோம் ஆத்மாவே பிரம்மம் ஹயம் ஆத்மா பிரம்மனு வேதாந்தன் சொல்றது மாண்டோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு சர்வம் பிரம்ம ஹயம் ஆத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத் அப்படின்னு மாண்டோக்கிய உபனிஷத் மந்திரம் சொல்லுகிறது இவை அனைத்தும் பிரம்மே இந்த ஆத்மாவும் பிரம்மே ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மம் நான்கு பாதங்களை உடையது அப்படின்னு விசாரம் பண்றது இதை இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமா ஒரு கருத்தை சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம பார்ப்போம் ஆத்ம ஜானம் உபதேசிக்கப்படுகிறது அப்ப ஆத்ம ஜானம் உபதேசிக்கப்படுகிறது நான் என்ன சொல்றேன் ஆத்மா பிரம்மம் என்கிற ஞானம் உபதேசிக்கப்படுகிறது இது நிறைய படிக்கணும் இதுக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிடுறேன் நமக்கு எல்லாருக்கும் நான் நான்கிற ஒரு எண்ணம் இருக்கு எல்லாருக்கும் நான் இருக்கு நான் சுவாமிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் என்ன சொல்றீங்க நீங்கள் சுவாமிகள் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க நானும் என்ன நினைச்சிருக்கீங்க நான் நான் ஒரு சுவாமி அப்படின்னு நான் நினைச்சுருக்கேன்னா உங்களுக்கு தெரியாது நான் என்ன சுவாமி நினைச்சுருக்கேன் என்ன நினச்சிருக்கேன் என்கிட்ட தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஊரெல்லாம் என்ன சுவாமின்னு நினைக்கிறது நான் யாரு எனக்கு நான் உள்ள என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறதுங்கிறது நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் விவகாரத்துல என்ன பண்றோம் நான் சுவாமிங்கிறப்ப எல்லாரும் இங்க உட்காந்துருக்கோம் அத்தனை பேரும் இங்க உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வடிவம் இருக்கு இந்த வடிவம் மாறிக்கிண்டே இருக்கு நம்ம எல்லாரும் நான் நான் நம்ம எல்லாரும் நம்ம சொல்றது நம்ம உடம்பத்தான் சொல்லணும் நான்கிறது நம்ம உடம்ப சொல்றோம் சில சமயம் நம்ம அறிவை சொல்றோம் நம்ம மனசை சொல்றோம் ஆக இந்த நான்கிறது வந்து நம்ம உடம்பத்தான் பெரும்பாலும் நினைக்கிறோம் இந்த நான்கிறது தான் சாஸ்திரத்துல பேரு ஆத்மானு நான் அப்படிங்கிறோம் இல்லையா இந்த நான்கிறது தான் ஆத்மான்னு ஆத்மாவை பத்தி நிறைய சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல நான் இதை சொல்லி வைக்கிறேன் ஒன்னொன்னு சொன்னா ஒன்னும் நீடம் எங்கேயோ போயும்போது ஆனா ரொம்ப சொல்ல விரும்பலை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் நான் என்பதும் ஆத்மா என்பதும் ஒன்றுதான் இப்ப நான் அப்படின்னு சொன்னா இந்த நான்கிறது தான் ஆத்மான் இப்ப உடம்பத்தான் நான் நம்ம எல்லாரும் நினச்சுருக்கோம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இந்த உடம்பு நான் கிடையாது உடம்பு நான்கிறது நான் வந்து உடைமை பொருளுது நான்கிறது வந்து உடம்புக்கு வேறானது நான்கிறது மனசுக்கும் வேறானது அதுக்கு பேர் ஜீவாத்மான்னு சொன்னேன் நான் இப்போதானே முதல்ல சொன்னேன் உயிர்னு சொன்னேன் அந்த ஜீவனைத்தான் நான்னு சொன்னேன் முதல்ல அது புரிஞ்சுக்கணும் இது வந்து கர்மகாண்டத்தில் கர்மகாண்டம்னு சொல்லலை வேத பூர்வம் வேத பூர்வத்துக்கு இன்னொரு பேரு கர்ம காண்டம் அப்ப சொல்ல இப்ப சொல்றேன் வேத பூர்வத்துக்கு இன்னொரு கர்ம காண்டம் அங்க என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா நீ வந்து உடம்பு இல்ல உடம்புக்கு வேறான உயிர்னு சொல்லிருக்கு ஜீவாத்மான்னு சொல்லியிருக்கு ஆனா இங்க என்ன சொல்றது கேட்டா இந்த இடத்துல வேதாந்தத்துல வந்து அந்த ஜீவாத்மாதான் பிரம்மம்னு சொல்ற ஜீவாத்மா தான் பரமாத்மான்னு சொல்ற வேத பூர்வத்துல ஜீவாத்மா பரமாத்மா வேற வேறேன்னு சொல்லிருக்கு வேத பூர்வத்துல ஜீவாத்மா பரமாத்மா வேற வேறேன்னு சொல்லியிருக்கு இந்த பரமாத்மாவுக்குதான் பிரம்மம்னு பேர் மருதுராய் என்ன திடீர்னு பரமாத்மான்னு சொல்லிட்டீங்களே என்ன நிறைய சொற்கள் வந்துட்டே இந்த சொற்களைத்தான் நீங்க ஜாக்கிரதையா அர்த்தம் பண்ணிக்கணும் நானும் உங்களுக்கு அந்த சொற்களுக்கு எல்லாம் அப்பப்ப சரியா அர்த்தம் சொல்லிகிட்டே போகணும்மாவுக்கு தான் இன்னொரு பேர் என்ன பிரம்மம்னு பிரம்மங்கிற வார்த்தையை நம்ம முக்கியமா சொல்லுவோம் அந்த பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறேன்னு சொல்றது எது வேத பூர்வத்துல வேதாந்தத்துல பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு பத்தினவுன் என அறிவானது இந்த புஸ்தகத்தில் உபதேசிக்கப்படுகிறது இப்பொழுது என்னால் உபதேசிக்கப்படுகிறது மயா விதீயத்தை என்னால் உபதேசிக்கப்படுகிறது என்ன உபதேசிக்கப்படுகிறது ஆத்மாவை பற்றிய அறிவு உபதேசிக்கப்படுகிறது இது வேதாந்த பிரகரண கிரந்தமாச்சே வேத பூர்வத்திலே ஆத்மா பற்றின உபதேசம் இருக்கேன் அப்படி இருக்கிற போது வேதாந்த பிரகரண கிரந்தத்துல ஆத்மான்னா எந்த ஆத்மான்னா இந்த ஜீவாத்மாவே பரமாத்மா என்கிற ஞானமானது உபதேசிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க ஜாகிரதையா புரிஞ்சுக்கலாம் இதுல நிறைய விஷயங்கள் நாம சிந்திக்கிறதுக்கு இருக்கு நான் அடுத்த வகுப்புல இதை பற்றி இன்னும் சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் ஆத்ம ஜானம் கொடுக்கிறேன் இந்த சப்தங்கள் மூலமா கொடுக்கிறேன் என்னுடைய பேச்சு மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்க போறது அறிவு உண்டாக போறதுன்னு நான் சொல்றேன் என்னுடைய பேச்சு மூலமா உங்களுக்கு அறிவு ஏற்பட போறது நான் பேசுறத்துக்கு எனக்கு ஒரு பிடிப்பு என்னது இந்த டெக்ஸ்ட் புக் இந்த புத்தகத்துக்கு உபச்சாரமா ஆத்மபோதம் இதுக்கு பேர் ஆத்மபோதமா எனக்கு இருக்கிற ஞானத்துக்கு பேர் ஆத்மபோதமா என்ன நான் பிரம்மம் அப்படிங்கிற அறிவுக்கு பேரு ஆத்மபோதமா இல்ல இந்த புஸ்தகத்துக்கு பேர் ஆத்மபோதமானு கேட்டா என்னன்னா இந்த புஸ்தகத்தை படிச்சு எனக்கு வந்து நான் பிரம்மங்கிற ஞானம் ஏற்படுறதுனால இந்த புஸ்தகத்துக்கும் ஆத்மபோதம்னு பேர் வச்சிருக்கோம் வெறும் எழுத்து வெறும் சொற்கள் ஆனா அந்த சொற்கள் என்ன பண்றது எனக்கு ஞானத்தை உண்டு பண்றது ஆகையினால இந்த புஸ்தகத்துக்கும் பேரு ஆத்மபோதம் அயம் ஆத்மபோதா விஜயதே இப்பொழுது இந்த ஆத் இந்த ஆத்மாவை பற்றிய அறிவானது உபதேசிக்கப்படுகிறது இந்த ஆத்மாவை பற்றிய உண்மை அறிவானதுன்னு போட்டுக்கணும் நீ இத்த நாளா இந்த ஆத்மாவ உடம்புன்னு நினைச்ச கர்மகாண்டத்துல என்ன சொன்னோம் இந்த ஆத்மாவை உடம்புக்கு வேறான உயிர்னு சொன்னோம் ஆனா இப்ப என்ன சொல்ல போறேன்னா இந்த ஆத்மாதான் ஆண்டவன் சொல்ல போறேன் இத்தனாள ஆண்டவனுக்கு வேறானது இந்த ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப இந்த ஆத்மாவே ஆண்டவன் சொல்ல போறேன் ஆகையினால ஆத்ம போதோ விஜயத்தை யாருக்கு சொல்லித்தரப்போகிறீர்கள் அப்படின்னா மூக்ஷூனா மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுகிறவர்களுக்கு சொல்லித்தரணேன் மோட்சம் அடையணுங்கிற ஆசை இல்லாதவனுக்கு இதை சொல்லி என்ன பண்றது எனக்கு மோட்சம் வேண்டாம் எனக்கு பணம் தான் வேணும்னா இந்த வராது பணம் தான் இல்ல வராது நிறைய புண்ணியம் கிடைக்கணும் அதுக்கு போய் நெய் விளக்கு ஊத்து நெய் வாங்கி ஊத்து கோயில போய் பகவான பூஜை பண்ணு அது பண்ண புண்ணியம் கிடைக்கும் இங்கேயும் சும்மா உட்காந்துருந்தா புண்ணியம் கிடைக்கும் புரியாமல் இருந்தால் புண்ணியம் இங்கேயும் உண்டு ஆனால் இது புண்ணியம் பிரதானம் இல்லை இங்கே வந்து மோக்ஷம் ஆக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவனுக்காக இந்த புத்தகம் இல்லை முதலே சொல்லிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கணும் குடும்பம் நடத்தணும் என் குடும்ப குழந்தைகள்லாம் நல்லபடியாக இருக்கணும் அந்த குழந்தைகள்லாம் எங்கிட்ட வந்து எப்பவுமே அன்பு மாறாமல் இருக்கணும் நான் எப்படி இருந்தாலும் அவா அன்பு மாறாம இருக்க அதுக்காக இல்லை அதுக்காக இந்த புத்தகம் புரிஞ்சிடும் பரிபூர்ண சாந்தி இங்கேயே இப்பவே நம்ம எப்போ நம்மள குறைவில்லாம நிறைவா உணர்றது அதுக்கு பேர் தான் மோட்சம் எப்பவுமே நம்மளை குறைவா உணராமல் நம்மை நிறைவாகவே உணர்ந்து கொண்டிருக்கும் நிலையே மோக்ஷம் மோக்ஷங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு விடுறதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு அர்த்தம் விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் விடுறதுன்னு ஒரு அர்த்தம் விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த விடுபட மறுபடியும் மறுபடியும் யாரால முடியும் மேனியும் மேனையும் ஏத்தே போறான் இதுக்கு ஜென்மா வேணுமா எலக்ட்ரிசிட்டியோ ராத்திரியான கொசுக்கடி தாங்க முடியும் டீசல் வேலை அதுக்கு மேல இருக்கு நான் இப்ப சொன்ன உங்களுக்கு என்ன சுவாமியெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இங்க வந்து படிக்கிறதுக்கு வந்துருக்கும் நீங்க இங்க வந்து எங்களுக்கு இன்னும் ஞாபகப்படுத்துற இட அதுதான் இருக்கவே இருக்கு அது அங்க போன பிறகு ஒன்றும் பண்ணக்கூடாது மோட்சம்னு சொன்னா ஒரு குறையும் சொல்லப்படாது கேஸ் வேலை ஏறினா என்ன இறங்கினா என்ன சொல்ல நன்னாதான் இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆசிரமம் நடத்துறது என்ன சாதாரணமான விஷயமா இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை நடத்தணும்னா பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி நடக்கணும் எல்லாம் நடக்கணும் இன்னும் இல்லாம இருக்கு தீபாவளினா எல்லாருக்கும் ரூபா கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆத்மபோதம் வந்து சந்தோஷமா எடுக்கணும்னா என்ன பண்றது ஆத்மபோதம் படிச்சதுனால தான் நிம்மதியா எடுத்து நிற்கும் காரியம் நடக்கிறது நல்ல மோட்சம்னா என்னங்கிறது இன்னும் நல்ல அடுத்த வகுப்புல விசாரம் பண்ணுவோம் ஆகனால மோக்ஷம் என்றால் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கேன் மோட்சம்னு சொன்னா குறையே சொல்ல குறை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது வாயத்திலிருந்து சொல்றது கூட இல்லை இல்லை மனசுக்குள்ள குறை உணர்வே இருக்கக்கூடாது எந்த வகையிலும் எனக்கு குறை கிடையாது எனக்கும் குறை கிடையாது உனக்கும் கிடையாது ஹஸ்பண்டை பார்த்து உங்களுக்கும் ஒரு குறையும் கிடையாது தைரியமா சொல்லணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் என்ன சொல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் என்ன சொன்னா ஒய்ஃபை பார்த்து உனக்கு ஒரு குறையும் கிடையாது எனக்கும் ஒரு குறையும் கிடையாது அது சட்ட கோபப்பட்டு சொல்லக்கூடாது சந்தோஷமா சொல்லணும் சந்தோஷமா சொல்லணும்னா ஞானம் வேணும் குரு வந்து சிஷியனை பார்த்து உனக்கும் ஒரு குறையும் கிடையாதுண்ணா சிஷ்யனும் குருவை பார்த்து சொல்லணுமா வேண்டாமா நானே உன்னை பார்த்து குறையில சொல்லி அதுக்காக என்ன பார்த்து சொல்லப்பா குறையே கிடையாது இந்த குறைவு இல்லாமல் நிறைவை உணர்கிற நிலை எப்போ எதையுமே குறையாவே பார்க்காம எல்லாத்துலேயும் நிறைவு இருக்கு அறியாமையினால குறைவு தோன்றுகிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதில் நல்லா புரிஞ்சு அதில் நிலச்சி நிற்கிறதுக்கு பேர் தான் மோக்ஷம் மோக்ஷம்னு இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன்